வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் பதினேழு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் ஃபுல்டனின் முதலாவது அமெரிக்க நீராவி படகு நியூயார்க்கில் இருந்து புறப்பட்டது இதுவே உலகின் முதலாவது வர்த்தக நீராவி படகு ஆகும் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு திருமணம் பிறப்பு இறப்பு ஆகியவற்றை பதிவு செய்யும் முறைக்கே பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஃபேன்டஸ் மெகோரி என்ற அனிமேட்டட் கார்டூன் முதல் முறையாக வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போல்ஸ்விக் புரட்சியாளர் மொய் யூரிட்ஸ்கி படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது வென்ஸ்டன் சர்ச்சில் பிராங்க்லின் ரூஸ்வெல் கனடா பிரதமர் வில்லியம் லயன் மெக்கன்சி கிங் ஆகியோர் கலந்து கொண்ட கியூபெக் மாநாடு ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தோனேஷியா தனது விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜார்ஜ் ஆர்வெல் அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற நாவலான அனிமல் ஃபார்ம் வெளியிடப்பட்டது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 பனிப்பாறைகளை உடைத்துக்கொண்டு முதல் முறையாக வட துருவத்தை சென்றடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதலாவது இருவட்டு காம்பக்ட் டிஸ்க் சிடி எனப்படும் இருவட்டு ஜெர்மனியில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தான் அதிபர் ஜியா உல்ஹக் மற்றும் பாகிஸ்தானின் அமெரிக்க தூதுவர் ஆர்னல்டு ரஃபெல் ஆகியோர் விமான விபத்தில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துருக்கியில் இஸ்மித் என்ற இடத்தில் ஏழு ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் பதினேழு பேர் வரை கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் பெல்ப்ஸ் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் எட்டு தங்கப்பதக்கங்கள் வென்று புதிய சாதனை படைத்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பயணியர் பூஜ்ஜியம் என்ற விண்கலம் சந்திரனை சுற்ற அனுப்பப்பட்டது இது புறப்பட்ட 77 ஏழு நொடிகளிலேயே கீழே விழுந்து சேதமடைந்தது விண்வெளிக்கு பொருட்களை அனுப்பும் முதலாவது முயற்சியாக உலக நாடுகளிடையே இந்த முயற்சி பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெனேரா 7 வெண்கலம் ஏவப்பட்டது வேறொரு கோல் அதாவது வெள்ளியிலிருந்து வெற்றிகரமாக தகவல்களை அனுப்பிய முதலாவது வெண்கலம் எதுவாகும் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு ராம்நாத் சோப்ரா இந்திய மருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அ வரதராசன் இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு யான் சமீன் சீனாவின் ஐந்தாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி சூ நைபால் நோபல் பரிசு பெற்ற ட்ரினிடாட் ஆங்கில எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசியல்வாதி